ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் தர்மசாஸ்திரங்கிற தலைப்பிலே நம்முடைய தர்மசாஸ்திரங்களே எப்படி மகரிஷிகள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா அதற்கு பிறகு வந்த மகான்கள் நாம் அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு சகாயம் பண்ணி கொடுத்துருக்காங்கிறது தான் சுருக்கமாக பார்த்துன்னு வரும் அதில் நம் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் ஜில்லாவில் பிறந்த அவதாரம் மணின வைத்தியநாத் தீட்சிதருங்கிற மகான் இந்த தர்மசாஸ்திரத்தை ஆறு காண்டங்களாக பிரித்து நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அதில் முதல் காண்டமான வர்ணாசிரம தர்ம காண்டம் என்னென்ன விஷயங்களை அடிப்படையாக வச்சுன்னு சொல்கிறதுங்கிறத பார்த்தோம் அடுத்ததாக ரெண்டாவது ஆன்மீக காண்டம்னு ரெண்டாவது காண்டம் அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்படுறது அப்படின்னா நாம் தினமும் காலம்பரை எழுந்ததிலிருந்து ராத்திரி படுத்துக்கிற வரையிலும் செய்ய வேண்டியதான தர்மங்களை நமக்கு வருஷப்படுத்தி காட்டுறது காலம்பரை எழுந்தவுடனே என்னென்னெல்லாம் நினச்சிக்கணும் மனசில் பிறகு தந்த தாவனம் பிறகு ஸ்நானம் பண்ணுறது ஷட் கர்மா தினே தினேன் சந்தியாஸ்நானம் ஜபோஹோமேவதான பூஜனம் ஆதித்யம் வைஷ்வதேவ்ச்சட் கர்மாணி தினேதினே அப்படின்னு தர்மசாஸ்திரம் காட்டுறது ஸ்நானம் பண்ணுறது சந்தியாவந்தனம் பண்ணுறது ஜபம் ஹோமம் தேவதா பூஜை ஆதிம் வைஸ்வம்னு இந்த ஆறு கர்மாக்கள் எவ்வளவு விதமாக இருக்குது இப்போ ஸ்நானம் பண்ணுறதுன்னு எடுத்துட்டால் குளம் குளம் நதி அது மாதிரி இடங்களில் போய் ஸ்நானம் பண்ணுற பொழுது மூழ்கி ஸ்நானம் பண்ணுறது கிணறு அது மாதிரி இடங்களில் ஸ்நானம் பொழுது மூழ்கி ஸ்நானம் பண்ண முடியாது அதற்கு மத்தியம ஸ்நானம்னு பேர் ஸ்நானமே பண்ண முடியலன்னா விபூதி இட்டுக்கிறது இதற்கு கௌன ஸ்நானம்னு பேர் இப்படிப்பட்ட விஷயங்களை நமக்கு இந்த ஆன்மீக காண்டத்தில் தான் சொல்லியிருக்க ஒருத்தனுக்கு ஸ்நானம் பண்ணுறதுன்னா எப்படி ஸ்நானம் பண்ணணும் ஸ்நானம் பண்ண முடியலைன்னா எப்படி வேறு விதமாக அந்த ஸ்நானத்தை எப்படி நாம் பண்ணுறது அப்படிங்கிறத நிறையா விதமாக நமக்கு காண்பிச்சிருக்க அதே ஜபம் பண்ணுறது எத்தனை விதம் அதை எது உத்தமமான ஜபம் மத்தியமமான ஜபம் அதமம் அப்படியெல்லாம் பிரித்து நமக்கு காண்பிச்சுருக்க அதேபோல் சிவ பூஜை பஞ்சாயத்தன பூஜைன்னு நமக்கு வகுத்து கொடுத்து அதை பண்ணுறது அதை செய்ய வேண்டியதான முறைகள் இவைகளை விரிவாக நமக்கு காண்பிக்கிற அதே ஒரு புருஷன்னு இருந்தான்னா அவன் தன்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த வித்தைகளெல்லாம் அவன் படிக்கணும் அதையெல்லாம் பிரம்மயஜம்ங்கிற தலைப்பில் நமக்கு காண்பிக்கிற நான்கு வேதங்கள் உபவேதம்னு இருக்குது நாலு இருக்குது அதாவது ரிக்வேதத்திலிருந்து வந்தது ஆயுர்வேதம் அதற்கு பேர் ஆகையினாலே தான் வேதம்னே சொல்கிறோம் அது ஆயுர்வேதம்னு ரிக்வேதத்திலிருந்து வந்தது அதில் ஷரீரம் தேகம் ஆரோக்கியமாக இருப்பதுக்கும் மனசு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உபாயங்கள் மருந்துகள் ஔஷதங்கள் அதில் சொல்லப்படுறது அதுவும் மகர்ஷிகளால் பண்ணப்பட்டது தான் ஆயுர்வேதம்ங்கிறது அது மூலபுருஷர் முத முதல்ல அதை நமக்கு காண்பிக்கிறவர் தன்வந்திரி மகர்ஷின்னு அவர்தான் ஆயுர்வேதத்தை நமக்கு முத முதல்ல காண்பித்தவர் பிறகு வந்தவர்கள் அதை காலத்திற்கு தகுந்தாற்போல் நவீனப்படுத்தி நமக்கு காண்பிக்கிறார் அதே போல் எஜுர்வேதத்திற்கு உபவேதம் தனுர்வேதம்னு பேர் யஜுர்வேதத்திலிருக்கு வந்தது அஸ்திரம் ஷஸ்திரம்னு ரெண்டு வகை அது அஸ்திரம்னா மந்த்ரம் மந்த்ர மந்திர பிரயோகங்கள்னாலேயே பானங்களை விடுறது தர்பை இது மாதிரி வஸ்துக்கள்னாலேயே ஆயுதங்களை பிரயோகம் பண்ணுறது ஷஸ்திரம்னா கத்தி கேடயம் இது மாதிரி ஆயுதங்களை பண் எடுத்துட்டு யுத்தம் பண்ணுறது இதுதான் அஸ்திரசஸ்திரம்னு பேர் அந்த யுத்தம்ங்கிறது எப்படி பண்ணணும் எதற்காக யுத்தம் பண்ணணும் எந்தெந்த யுத்தம் பண்ணணும் சைன்யம் எப்படி இருக்கணும் அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதாவது கருடவியூகம் பத்மவியூகம் இப்படி எல்லாம் சொல்லப்படுறது தனுர்வேதத்தில் அந்த தனுர்வேதங்கிறது யஜுர்வேதத்திலிருந்து வந்தது அடுத்தது சாமவேதத்திலிரு சாமவேதத்தினுடைய உபவேதம் காந்தர்வ வேதம்னு பேர் அதுதான் சங்கீதத்தை சொல்றோம் நர்த்தனம் தாளம் ஸ்வரம் இவைகளை அடிப்படையாக கொண்டு நானா விதமான ஸ்வரங்களை கொண்டு சங்கீதம் உற்பத்தி ஆறுது இந்த சங்கீதத்துக்கு ஆதாரமாக உள்ள வேதம் சாமவேதம் அதேபோல் அதர்வணவேதம் அதர்வணவேதத்தினுடைய உபவேதம் அர்த்தசாஸ்திரம்னு ராஜநீதிகளை சொல்கிறது தேசத்தை எப்படி நடத்தணும் ராஜாவினுடைய கடமைகள் என்ன அவனுடைய குடும்பத்தார்களுடைய கடமைகள் என்ன மந்திரியினுடைய பொறுப்பு சேனாதிபதியினுடைய பொறுப்புகள் எப்படி ராஜாங்கத்தை நடத்தணுங்கிறத அந்த அர்த்தசாஸ்திரம் சொல்கிறது அது தர்ம நீதி ராஜநீத்தின்னு ரெண்டு விதமாக பிரித்து ராஜநீதி பூரா சொல்லப்படுறது அந்த அர்த்தசாஸ்திரத்தில் அதாவது தண்டனைகள் எப்படி கொடுக்கணும் என்ன தப்புக்கு என்ன தண்டனை எப்படி வரி எப்படி வசூல் பண்ணணும் எவ்வளோ வசூல் பண்ணணும் சத்துருக்களை எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது இது விஷயங்கள்லாம் அர்த்த சாஸ்திரத்தில் சொல்லப்படுறது அது அதர்வண வேதத்தினுடைய உபவேதமாக சொல்லப்படுறது இது மாதிரி விஷயங்களை ஆன்மீக காண்டத்தில் விரிவாக காண்பிச்சிருக்கார் அதே போல் அங்கங்கள்ன்னு ஆறு இருக்கு வேதத்திற்கு சிக்ஷா வியாக்கரணம் சந்தகா நிருத்தம் ஜோதிஷம் கல்பம்னு இந்த ஆறுக்கும் அங்கம்னு பேர் அதாவது சிக்ஷா வேதத்தில் நாம் சொல்கிற அவ்வளவு பதங்கள் இருக்கு வேடு அவ்வளவும் எப்படி உச்சரிக்கிறது என்ன கால அளவில் அதை உச்சரிக்கணும் அப்படிங்கிறத இந்த சிக்ஷாங்கிற சாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறோம் வியாசர் வியாழி இது மாதிரி வியாசிக்ஷா வியாழி சிக்ஷா இப்படி எல்லாம் புஸ்தகங்கள் அதில் இருக்குது அது ஒரு வேதத்திற்கு அங்கமான சாஸ்திரம் இது ஒவ்வொரு வேதத்தில் உள்ள ஒவ்வொரு அக்ஷரங்களையும் பிரித்து இந்த அக்ஷரங்கள் எப்படி நம்மால் உச்சரிக்கப்படணும் அந்த உச்சரிக்கப்பட வேண்டிய முறை இவைகளை கால அளவு அதை சொரம் சொரப்படுத்தி கீழே சொல்லணுமா மத்தியமான சுரத்தில் சொல்லணுமா இறஞ்சி சொல்லணுமா அப்படியே நமக்கு இந்த விஷயங்களே விரிவாக நமக்கு காற்றது சிக்ஷாங்கிற வேத அங்கம் ரெண்டாவது வியாக்கரணம் வியாக்கரணம்னா தமிழில் இலக்கணம்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் கிராமர்னு சொல்கிறோமே அதற்கு தான் சம்ஸ்கிருதத்திலே வியாக்கரணம்னு பெயர் அதுவும் வேதத்தினுடைய ஒரு அங்கம் மூன்றாவது சந்தகான்னு மூன்றாவது அங்கம் அதை பற்றி விரிவாக சொல்கிறது அடுத்தது நிருத்தம் அதுவும் வேதத்தினுடைய ஒரு அங்கம் வேதத்தில் நாம் சொல்லப்படுற சப்தங்களை ஒவ்வொன்றும் உச்சரிக்கிற பொழுது சரீரத்தில் எந்த பாகத்திலிருந்து இந்த அக்ஷரம் உற்பத்தி ஆறுது அப்படிங்கிறத சொல்கிறது பேர் அடுத்ததாக ஜோதிஷம் ஜோதிஷம்னா என்னென்னு சொல்ல வேண்டியதே இல்லை நிறையா பேருக்கு பிரச்சாரத்துக்கு வந்திருக்கு அதாவது வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களை எந்த சமயத்தில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறது தான் ஜோதிஷம் அடுத்தது கல்பம் கல்பம்னா வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களை எந்த இடத்துல எந்த முறையில் என்ன விதமாக நாம் செய்யணும் அப்படின்னு நமக்கு காண்பிக்கிறது கல்பம் இது இது ஆருக்கும் வேத அங்கங்கள்னு இவைகள் விஷயமாக நமக்கு ஆன்மீக காண்டம் நமக்கு காண்பிக்கிறது மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்துலே பார்ப்போம்